அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹை நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று ராஜாஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஊழல் செய்த அரசு அதிகாரிகள் மாட்டினால் உடனே அவரை பணியிடம் மாற்றுவர் அவரோ புதிய இடத்திலும் ஊழல் செய்வார் ஒரு அதிகாரி மண் ஊழலில் ஈடுபடுவது அவரை கடற்கரை பகுதிக்கு மாற்றினர் அவரோ கடல் மண்ணை விற்க ஆரம்பித்து தொடர்ந்து கல்லா காட்டினார் தமிழகத்தின் முதல்வராக ராஜாஜி இருந்தபோது குறிப்பிட்ட மாவட்டத்தில் உள்ள ஆட்சித்தலைவர் வாங்கும் லஞ்சத்தை எல்லாம் குறிப்பிட்டு அவரை மாற்ற வேண்டும் என நண்பர் ஒருவர் கடிதம் எழுதினார் அந்த ஆட்சித்தலைவரை மாற்ற முடியாது ஊழலையும் லஞ்சத்தையும் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு மாற்ற நான் விரும்பவில்லை அந்த ஆட்சித்தலைவர் மீசுள்ள ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை அனுப்புங்கள் நான் அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் என்று அவருக்கு பதில் எழுதினார் ராஜாஜி நன்றி